அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலே தேசி மாணுவல் இந்த தலைப்பு நேர மேலாண்மை நேரமே ஒழுங்கு இதுவே சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்குமான தாரக மந்திரமாக ஒழுங்கு கற்றுக்கொண்டிருக்கும் மாணவராயினும் வேலை தேடி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இளைஞராயினும் அரசு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அலுவலராயினும் அவர்கள் எந்த அளவுக்கு நேர கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஒழுங்கும் செயல்திறமும் நிறைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நேரம் என்பது அவர்கள் கைகளில்தான் இருக்கிறது என்பதை உணர்த்தவே அவர்களின் கரங்களில் கை கடியாரங்கள் அணி செய்கின்றன இல்லாத பட்சத்தில் உள்ள செல்பேசிகளில் நேரம் காட்டும் திரைகள் ஒளிர்கின்றன நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் தமது வெற்றிக்கு சாதனமாக நேர கட்டுப்பாட்டை ஒழுங்கமைவாக கொண்டிருந்தார் உடுப்பவை இரண்டாலும் அவர் அணிந்த ஒரே அணிகளாக தீழ்ந்தது அவரது இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த மட்டுமே ஆம் உண்மையான தீர்மானம் இந்த நொடியிலேயே உருவெடுக்கிறது எதையாவது செய்ய வேண்டுமென்றால் அதற்கான சிறந்த தருணம் இந்த நொடிதான் எதையும் தள்ளிப்படுவது எல்லா நேரங்களிலும் அது கொடியதாய் காணப்படுகின்றது சிந்திப்போம் நேர மேலாண்மையை பின்பற்றுவோம் நன்றி